வணக்கம் நன்றினையின் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் நாளை மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழகத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் தனது இறுதிக்கட்ட பரப்புரையை நேற்று மேற்கொண்டனர் நமது மண்ணை காக்க நாம் போராடுவோம் உங்களில் ஒருவன் அல்லவா நான் உங்களுக்காக மட்டுமே நான் இருக்கிறேன் என்று கூறி இறுதிக்கட்ட பரப்புரையை அண்ணாவின் நினைவாக உள்ள ஆலமரத்தின் கீழ் நேற்று தொடங்கினார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தெளிவாக இல்லை என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களான கனிமொழி கதிரானந்த் ஆகியோரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணையில் நேற்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கோடநாடு விவகாரம் பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினோ பேசக்கூடாது என கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைந்தது தேர்தலை முன்னிட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று தினங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும் என்று தேர்தல் ஆணையம் து இந்நிலையில் பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க வசதியாக இன்றும் நாளையும் ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது திருநங்கைகளுக்கான அழகை போட்டியில் தர்மபுரியைச் சேர்ந்த நபிசா மிஸ் குவமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பிளஸ் மற்றும் பிளஸ் டூ வகுப்புகளுக்கு மற்றும் சிறப்பு நுழைவு தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்த உயர் நீதிமன்றம் மதுரை உத்தரவு தெரிவித்துள்ளது அதே சமயம் கோடை விடுமுறைகள் தனியார் புள்ளிகள் வேறு எந்த சிறப்பு பயிற்சி வகுப்பிலும் நடத்தக்கூடாது என்று உத்தரவு தெரிவித்துள்ளது இந்திய சேரிய இந்தியாவிலேயே முழுவதுமாக வடிவமைக்கப்பட்ட நிர்பாய் ஏவுகணை நேற்று வெற்றிகனமாக சோதிக்கப்பட்டது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று நான்கு நாட்களுக்கு பிறகு வாக்குப்பதிவு நடைபெற்ற அரசு பள்ளி ஒன்றில் வாக்கு ஒப்புகை சீட்டுகள் சிதறி கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை பிரியங்காவை களமிறக்க வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இருந்து வருகிறது டெல்லி மெட்ரோ ரயிலின் கதவில் பெண் ஒருவர் சேலை சிக்கிக் கொண்டதை அந்த பெண் நடைமேடையில் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்ருகன் சின்ஹாவின் மனைவி பூனம் சின்ஹா சமாஜ்வாதி தலைவர் டிம்பிள் யாதவ் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் எல்லா மோடிகளும் திருடர்கள் என்ற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவரை பிரச்சாரத்திற்கு ஹெலிகாப்டரில் அடைத்துச் சென்ற இளம் பெண் பைலட்டுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரியங்கா தேர்தல் நடத்தை விதிகளுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது எங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவோம் என தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக கூட்டணி கட்சியான சிவசேனா பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளது இந்த சவால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் மசூதிகளில் முஸ்லிம் பெண்களை அனுமதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது உலக செய்திகள் சீனாவுக்குள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து டன் எடையுள்ள யானை தந்தங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் தொழிலாளர்களின் வேலை நேரம் குறித்து அலிபாபா நிறுவனர் ஜாக்மா பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு நகரங்களில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட உள்ளது மழையுடன் புயலும் வீசி வருகிறது இதில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்தன பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டு உள்ளது இதனால் சாலைகளில் பயணம் செய்வது ஆபத்து நிறைந்த ஒன்றாகி விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர் கோல்ஃப் விளையாட்டின் ஜாம்பவான் வீரராக திகழும் டைகர்வுட்ஸ் பதினைந்தாவது முக்கிய தொடரில் ஐந்தாவது மாஸ்டர் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதையடுத்து அவருக்கு அமெரிக்காவின் உயரிய சுதந்திரத்துக்கான அதிபர் விருது வழங்கப்படும் என அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் லண்டனில் உள்ள ஈக்வடார் நாட்டின் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்திருந்த விகிலிஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜூலியன் ஆசன்ஜோ கடந்த வாரம் வியாழக்கிழமையண்டு லண்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என உலகம் முழுவதும் பலர் குரல் பலர் குரல் கொடுத்து வருகின்றனர் பாகிஸ்தானில் பந்தயத்தில் தோற்ற புறாக்களை எரித்துக்கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புறாக்களின் மரண ஓலம் பத்து நிமிடம் வரை கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறித்து வெளிக்கொண்டு வந்த நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகிய ஆகிய பத்திரிகைகளுக்கு இந்த ஆண்டு புலிசார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டில் உள்ள டெல் அவ்யூ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் உலகிலேயே முதல் முறையாக த்ரீ மனித இதயத்தை உருவாக்கியுள்ளனர் என்னவென்றால் இது முற்றிலுமாக மனித திசுக்களை வைத்து இதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் மற்றும் இரத்த அறைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி முன்னூத்தி பில்லியன் டாலர் என்ற புதிய சாதனை எட்டியுள்ளது நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரத்தி கோடி முதலீடு செய்யுமாறு பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான குழுவுக்கு ஜெட் ஏர்வேஸ் பைலட்டுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு திங்கக்கிழமை செலவாணி வர்க்கத்தில் வர்த்தகத்தில் இருபத்தைந்து காசு சரிவடைந்தது விளையாட்டுச் செய்திகள் உலகக் கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிப்பது தனது கனவாக இருந்ததாக நட்சத்திர வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் நான்காவது இடத்திற்கான தேர்வில் அம்பத்திராயிர்க்கு பதிலாக வி சங்கரை தேர்வு தேர்வு செய்திருக்க என்று முன்னாள் வீரர் முரளி கார்த்திக் தெரிவித்துள்ளார் பிரபல அமெரிக்க கோல்ஃப் விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் டைகர்வுட்ஸ் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பட்டம் வென்றிருப்பதன் மூலம் தமது விளையாட்டு வாழ்க்கை இன்னும் முடிவடைந்து விடவில்லை என உலகத்திற்கு அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் நம் நாட்டில் நடிகர்களில் ஒருவராக சூர்யா திகழ்கிறார் என்று சூரரை போற்று தமிழ் திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர் மும்பையைச் சேர்ந்த குனித் மோங்கா பாராட்டியுள்ளார் அயன்மேன் ராபர்ட் டவுனிங் ஜூனியர் இந்தியா அவஞ்சர்ஸ் என் கேம் படம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் ரிலீஸ் ஆக உள்ளது அயன்மேனுக்காக தமிழில் டப்பிங் பேசியுள்ளார் விஜய் சேதுபதி கேம் ஆஃப் த்ரோன் தொலைக்காட்சி தொடரின் இறுதி மற்றும் எட்டாவது சீசனின் முதல் பகுதியை ஒரே நேரத்தில் பதினேழு புள்ளி நாலு மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்துள்ளதாக தயாரிப்பு தரப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்